புண்டரீகம் புறமத்த சர்க்கிஸ்தம் ஹிருதயத்தில் தாமரை மலர் போல இருக்கக்கூடிய அந்த ஹிருதயமாகிய அந்த புறத்தில் சிறு ஹிரு புண்டரீகம் தஹ்ரம் விபாபம் புறமத்தியஸ்தம் பரமேஷ்மபூதம் ஹதய கமலத்தில் சிறிய இடத்துல தூய்மையாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் பரமாத்மா விளங்கி கொண்டிருக்கிறார் அது பார்த்தோன்னுக்கு புறமத்திய சத்கிருஷம் சரீரத்தினுடைய மத்தியில் ஹிரதய கமலத்தில் தியானம் பண்ணுறதுக்காக உபாயம் சொல்லி கொடுக்கறது இந்த மந்திரம் தத்திராபி தஹ்ரம் அங்கே ஒரு சிறிய ஆகாசம் இருக்கு அங்கே இந்த பிரம்மன் எங்கும் வியாபகமாக இருக்கக்கூடிய பிரம்மன் ஹிரதயத்தில் வெளிப்படுகிறது ஆத்மபோதம்னு ஒரு கிரந்தம் இருக்குது அதில் வந்து ஆதிசங்கர் சொல்கிறார் கடவுள் எங்கும் நீக்கமர நிறைந்திருந்தாலும் எல்லா இடத்திலும் அவர் வெளிப்படுவதில்லை புத்தியில்தான் அவர் வெளிப்படுகிறார் இப்போ நம்ம புத்திவாத்வாரமாக தான் பார்க்க முடியும் புரிஞ்சிக்க முடியும் சதா சர்வகதோபியாத்மா ந சர்வற்ற அவபாசத்தே சதா சர்வகதோப்பி எப்பொழுதும் எங்கும் வியாபகமாக இருந்தாலும் ந சர்வற்ற அவபாசத்தே எல்லா இடத்திலும் அவர் வெளிப்படுவதில்லை விளங்குவதில்லை புத்தாசேதான் அவர் பிரதிபிம்பிக்கிறார் சூரியனுடைய வெளிச்சம் விளருது ஆனால் மண்ணுக்கு கிடையாது அதே மண்ணு கண்ணாடி சர்வகதமாக இருக்கிற அந்த பரம்பொருள் சுத்த சைத்தன்யம் ப்யூர் கான்ஷியஸ்னஸ் அது வந்து எல்லா இடத்துலையும் ரிஃப்ளெக்ட் ஆகிறதில்லை விளங்குறதில்லை இப்போ லைட்டையே நாம் வந்து ப்யூர் லைட்டை பார்க்க முடியாது எல்லாம் பார்க்குறதுனால ரிஃப்ளெக்ஷனை வச்சுருந்தான் பார்த்துருக்கோம் அதே மாதிரி பரமாத்மாவும் அப்படி தான் தான் வந்து விளங்கி கொள்ள முடியும் ஏற்கனவே ஒரு மந்திரத்தில் பார்த்தோம் ந சந்திருஷே திஷ்டதி ந சக்குஷா பஷி கஷ்டம் இது வந்து பார்வைக்கு புறத்தை புலப்படுவதில்லை கண்ணால் இதனை பார்க்க முடியாது ஹிருதா மனிஷா மனசா அபிக்ளுப்தா நல்ல மனசை வந்து வெளியில் போகிற மனசை திருப்பி பரமாத்மாவை நோக்கி நம்ம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற லக்ஷணங்களை நினைச்சு கொண்டு பார்த்தோமானா அது விளங்கும் சும்மா கண்ணை மூடி திரும்பினா ஒன்றும் தெரியாது இருக்கிறது தெரியாமல் போயிடும் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கக்கூடிய பிரம்ம லக்ஷணங்களையெல்லாம் புரிஞ்சுண்டு நினச்சி பார்த்தோம்மா விளங்கும் அஹ தஹ்ரம் விபம் திராவி தஹ்ரம் ககனம் விஷோகா தஸ்மின் எது அந்த தத் உபாசித்தவியம் அந்த தஹராகாசம்னு சொல்லக்கூடிய ஹிருதயாகாசத்தில் இருக்கிற ஒரு சிறியாகாசம் அந்த ஆகாசத்தில் விளங்கி கொண்டிருக்கிற பிரம்மன் அதை தியானம் பண்ணு ஆகினால இந்த தியானம் பண்ணுறதுக்கு இது ஒரு சாதனமாக சொல்கிறது வாஸ்தவமாக அதுக்கு ஒன்றும் இடம் கிடையாது பிரம்மத்துக்கு இந்த இடத்துல இருக்குது அந்த இடத்துல இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது ஆகாஷம் எப்படி ஆகாசத்தையே நம்ம வந்து இங்கே இருக்குது அங்கே இருக்குதுன்னு சொல்ல முடியாது எல்லா இடத்துலேயும் ஆகாசம் இருக்குது ஆகாசத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய பிரம்மனை ஆத்மன ஆகாச சம்பூத்தகான வேதம் சொல்கிறது பரமாத்மாவிலிருந்து ஆகாசம் ஏற்பட்டது அப்படின்னா இந்த ஆகாசமே சர்வ வியாபகமாக இருக்கும் பொழுது இந்த சர்வ வியாபகமாக இருக்கக்கூடிய ஆகாசத்துக்கு காரணமான பிரம்மன் சர்வவியாபகம் என்று சொல்ல வேண்டுமா காரியமே சர்வவியாபகமாக இருக்கும்பொழுது காரணம் சர்வவியாபகம் என்பதை சொல்லவேண்டிய அவசியமே இல்லை ஆனாலும் புரிகிறதுக்காக திரும்ப திரும்ப சொல்லவேண்டியிருக்கு இதனால் தத்து உபாசித்தவியம் தத்து உபாசித்தவ்யம்னு சொன்னால் அதை தியானம் பண்ணணும் கீதையில் ஆறாவது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் தியானத்தை பற்றி நிறைய சொல்லி கொடுக்குறார் எப்படி தியானம் பண்ணணும்னுலாம் சொல்கிறார் இந்த வெளி விஷயங்களை எப்படி விட்டு விலகி போகணும் மனசுக்குள்ளேயாவது தற்காலிகமாக இமைமறைக்கு போகிறதா கற்பனை பண்ணிக்கணும் நம்ம எந்த ஊரில் இருந்தாலும் நியூயார்க்கில் ரொம்ப சரியான சிட்டிக்குள்ளே உட்காந்திருந்தால் கூட எங்கேயாவது ஒரு ரொம்ப நெருக்கடியான இடத்துல இருந்தால் கூட கண்ணை முடியுன்னா நம்ம இமயமலையில் இருக்கோம்னு நினச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க யாரும் நம்மளை தடுக்க முடியும் இமயமலையில் இருக்கேன் அது ஒரு போய் பார்த்தா தெரியும் இமயமலை எப்படி இருக்குதுன்னு இல்லாட்டி ஏதாவது பார்த்துக்கிட்டு தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்போ வந்து இமயமலைக்கு தாற்காலிகமாக எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டேன்னு நினச்சிக்கணும் போதைக்கு க கண்ணை திறந்தால் தான் இருக்க போகிறேன் அதனால் ஒரு வகையில் ஒன்றும் பாதுகாப்புக்கு ஒன்றும் குறவில்லை அங்கே போயிட்டால் நம்ம லைஃப் என்ன ஆகுமோ பாதுகாப்புக்குன்னு ஆகும் கற்பனையில் போகிறது அங்கே போய் இங்கே நினைக்கிறதுக்கு பதிலாக இங்கேருந்து அங்கே நினைக்கலாமே அப்படி ஆள்லாம் இருக்குது அதனால தான் போய் பார்த்தேன் ஒரு சுவாமியில் பார்த்தேன் அதாவது ரிஷிகேஷத்துலேருந்து இரநூத்தம்பது கிலோமீட்டர் கங்கோத்ரி இருக்குது இந்த கங்கையோட உற்பத்தி ஸ்தானம் ஆக்சுவலாக கங்கோத்திரிக்கும் மேலே பதினெட்டு பதினஞ்சு கிலோமீட்டர் போனால் தான் கோமுக்குன்னு ஒன்று இருக்குது அங்கே தான் கங்கை வந்து உற்பத்தி ஆகி வர்றது அது எங்கேருந்து வர்றதில்லை ஆரம்பத்துலேயே அவ்வளோ பெரிய ஏரியா கரண்ட் அதிகமாக இருக்குது வந்து கை வைக்க முடியாது நிலத்தில் அப்படி வர்றது அங்கேருந்து அந்த கோமுக்கு போகிற வழியில் ஒரு குகை அதுக்குள்ளே ஒரு சுவாமிகள் இருந்தார் ஆனால் அவர்கிட்ட வந்து உலகத்தில் இருக்கிற அத்தனை சாமான் இருக்குது அந்த குகைக்குள்ளே அதுக்கு இருந்துக்கு அங்கே போகணும் நம்ம ஊர்லேயே இருக்கலாமே அங்கே போய் ஒன்றும் தேவையே இல்லை ஒன்றும் அவசியமே கிடையாது என்ன வள்ளுவர் சொன்ன மாதிரி உடம்பும் மிகை மற்றும் தொடர்பாடு எவன் கொல் பிறப்பருக்கல் உற்றார்க்கு உடம்பும் மிகைன்னு விட்டார் அவர் ஆகையினால நோன்பிற்கு உண்டாகும் உடைமையின்மைன்னு நோன்புனா சன்னியாசம் அதுக்கு என்னென்னா ஒரு பொருளும் வச்சிக்க விடாதுன்னு அதனால தான் கரை தலை பிக்ஷான்னு ஏதாவது பாத்திரம் வச்சுருந்தா அது யாராவது தூக்கிட்டு விட்டால் என்ன பண்ணுறது அதனால கரைத்தலை கையவே பிக்ஷைக்கு பாத்திரமாக யூஸ் பண்ணிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடியதெல்லாம் இருக்குது அங்கே போய் எதுக்கு சொல்ல வந்தேன் அங்கே போய் அந்த சுவாமி எனக்கு வந்து ஃபாரின் ப்ரிஸ்க்ரிப்ஷன் கொடுத்தார் எல்லாம் வச்சுருக்கார் அது வந்து அது வந்து எல்லா ஏதோ கண்ட்ரோல் ரூம் மாதிரி இருக்குது ஆமாம் பாருங்க அங்கே போனதுக்கப்புறமும் அதெல்லாம் விட முடியலையே அதுக்கு பரவாயில்லை மற்றது எவ்வளோ பரவாயில்ல பரவாயில் தோணிடும் இருந்து பற்று இருக்கிறதுக்கு அங்கே பற்ற விட்டுவிட்டோன்னா அங்கே போய் அத்தனையும் வச்சுக்கிறதுக்கு எதுக்கு சொல்ல வரேன் மானசீகமாக கற்பனை பண்ணிக்கிறது இமயமலையில் எங்கேயோ ஒரு மலையில் ஆனந்தமாக உட்கார்ந்துட்டுருக்கேன் கங்கா கங்கை கரை நான் மாத்திரம்தான் இருக்கேன் யாருமே கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வஸ்துவை இந்த பிரபஞ்சத்தில் வேதத்தில் நிறைய மந்திரங்கள் இருக்குது நிறைய ஸ்லோகங்கள்லாம் இருக்குது விஷ்ணு சாசனம் இருக்குது லலிதாசாசனம் இருக்குது நிறைய தேவாரம் இருக்குது திருவாஜகம் இருக்குது ஏதோ ஒன்று படித்து வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க முக்கியமான பகுதிகள்லாம் அங்கே போய் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிட்டு எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஷனை ஷனை ருபரமேத் புத்தியா திருதிகிரிதையா ஆத்மசம்ஸ்தம் மன்கிருத்வா ந கிஞ்சிதபி சிந்தையேத் ஆறாவது சொல்கிறார் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக மெதுவாக மனசுலருந்து அதெல்லாம் நீக்கிடும் திருதித்தையாத்திய உருதியான புத்தியோட ஆத்மஸ்பரமாத்மே தது உபாசித்தர்த்தேன் இந்த ஆத்மேயே மனசை வைத்து கொண்டு அன்யோந்தர ஆமா பிராணமய அன்யோந்தர ஆமா மனோமய அன்யோந்தர ஆமா விஜயானமய அன்யோந்தர ஆமாந்தமய ஆனந்த ஆமாபுட்சம் பிரதி சயேகா சயஜே பம் விவளதான் இது தெரியணும் இந்த மந்திரமெல்லாம் ஞாபகத்துக்கு வரணும் இந்தந்த ஏரியாவை அப்படியே பிரித்து அழகாக இந்த சீக்ஷா வந்து ஆனந்த வலியவே மனசில் வச்சுருக்கோன்னு வச்சோங்களேன் ஒன்றுனா அது ரிமூவ் ஆகின்றே இருக்கும் இந்த அபிமானம் போயின்ண்டே இருக்கும் முதல்ல வந்து லோகத்தில் இருக்கிற அபிமானம் அப்புறம் சரீரத்தில் இருக்கிற அபிமானம் அப்புறம் பிராணனில் இருக்கிற அபிமானம் அப்புறம் மனசில் இருக்கிற அபிமானம் அப்புறம் புத்தியில் இருக்கிற அபிமானம் ஆனந்தத்தில் இருக்கிற அபிமானம் அதையும் கடந்து தது உபாசி தியானம் பண்ணணும் சொ பண்ணுறதுக்கு பழகணும் ஆசைப்பட்டால் எல்லாமே பண்ணிடலாம் ஆசை இல்லைன்னா தான் எதுக்கு ஆசைப்படணும் அதுக்கு ஆசைப்படணும் எதுக்கு ஆசைப்படக்கூடாதோ அதுக்கு ஆசைப்படக்கூடாது எதுக்கு ஆசைப்பட்ட அவஸ்தை வருமோ அதுக்கு ஆசைப்படக்கூடாது எதுக்கு ஆசைப்பட்ட அவஸ்தெல்லாம் போகுமோ அதுக்கு ஆசைப்படணும் ஆனால் எல்லாம் உல்ட்டாக கேஸாக இருக்குது என்ன பண்ணுறது அப்புறம் வந்து கஷ்டமாக இருக்கே சுவாமின்னா என்ன பண்ண முடியும் ஆமாம்மா கேட்குற போதே எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குதுன்னு சொல்லுவோம் என்ன பதில் சொல்ல முடியும் கஷ்டத்தை பற்றி கேட்குற போதே கஷ்டமாக கஷ்டத்துக்கு காரணத்தை சொன்னால் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது கஷ்டத்துலேருந்து விடுபடுறதுக்கு வழிய சொன்னால் அதுவும் கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னா பகவான் அனுகிரகம் பண்ணட்டும் மே காட் பிளஸ் யூட்டா நம்ம வம்பு இல்லாம கடவுள் கடவுள் ஒன்றை காப்பாற்றட்டும் அனுகிரகம் பண்ணட்டும் அத்தாபி தகரம் ககனம் விசோகா தஸ்மின் எது அந்த தத் உபாசித்தவியம் அது உள்ள என்ன இருக்கோ அந்த பிரம்மனை சாஸ்திரம் சொல்றது நிறைய லட்சணங்கள்லாம் சொல்லியிருக்கு அது கண்ணால் பார்க்க முடியாது காதால் கேட்க முடியாது மூக்கால் முகர முடியாது ஆனால் கண்ணால் பார்க்கறது காதால் கேட்கறது மூக்கால் முகிறதுலாம் அதனால தான் மனசால் அதை நினைக்க முடியாது ஆனால் அதனால் தான் மனசு எல்லாத்தையும் நினைக்கிறது இப்படியே சொல்லி சொல்லி வைச்சிருக்கிறதுனால அந்த வார்த்தைகளையே மனசில் யோசிச்சுட்டு எதை நான் அறிகிறேனோ அது என்னை அறிவதில்லை அறிகின்றவனாகிய என்னை எதுவும் அறியாது அறிவே உருவானவன் நான் இவர் சொல்கிற மாதிரி தாய்மான் சொல்கிற மாதிரி அத்வைத வஸ்துவை சொகாசத்தனியை அருமறைகள் முரசு அறையவே அறிவினுக்கு அறிவான ஆதியை அநாதி ஏக தத்துவ ஸ்வரூபத்தை மத சம்மதம் பெறா சாலம்ப ரஹி என்ன தமிழா சம்ஸ்கிருதமாக பாருங்க சாலம்ப ரகிதமான சாஸ்வத புஷ்கல நிராலம்ப ஆலம்ப சாந்தபத வியோம நிலையை எய்தான் தமிழ் நித்த நிர்மல சகித நிஷ்பிரபஞ்சப் பொருளை தடஸ்தமாய் நின்றொளிர் நிரஞ்சன நிராமயத்தை நிர்விஷயமாய் தடஸ்தமாய் நின்றொளிர் நிரஞ்சன நிராமயத்தை இங்கேதான் ரொம்ப முக்கியம் சித்தம் அறியாதபடி சித்தத்தில் நின்றிழகு திவ்ய தேஜோமயத்தை சித்தம் அறியாதபடி சித்தத்தில் நின்றிலகு திவ்ய தேஜோமயத்தை சிற்பர வெளிக்குள் வர வளர் தற்பதமான பரதேவதையை அஞ்சலி செய்வாம் இது மூணாவது பாட்டு தாய்மாரவர் புஸ்தகத்தை எடுத்தால் முதல்ல இருக்கிறதுல மூணாவது பாட்டு திருவருள் விலாச பர வணக்கம் அதில் வந்து எப்படி வந்து இந்த வார்த்தைகளை வச்சுருக்கு பாருங்கள் எவ்வளவு தூரம் அவர் புரிஞ்சின்றிருந்தால் இவ்வளோ அழகாக சொல்லுவார் வார்த்தை இல்லை சொல்லுக்கும் வாக்குக்கும் எட்டாத வந் வஸ்துவை மனம் வாக்கினில் தட்டாமல் நின்றது எது சமய கோடிகளெல்லாம் தம் தெய்வம் எம் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர் வழக்கிடவும் நின்றது எது எங்கனும் பெரு வழக்காய் யாதினும் வல்ல ஒரு சித்தாகி இன்பமாய் என்றைக்கும் எது மேல் கங்குல் பகல் அற நின்ற எல்லை உளது எது அதுவே கருத்திற்கு இசைந்தது அதுவே கருத்திற்கு இசைந்தது கண்டனவெல்லாம் மோன உருவெளியதாகவும் கருதி அஞ்சலி செய்குவான் எல்லாம் படிக்கணும்னா அவருக்கு எவ்வளோ தூரம் உபனிஷத் ஞானம் இருக்கணும் விஷயம் புரியாமல் சொல்ல முடியாது அதில் சாஸ்திரம் அவ்வளோ பலமாக இருந்ததுனால தான் வஸ்து புரியுறது ஏன்னா வஸ்துவை காட்டி கொடுக்கறது சாஸ்திரம்தான் நம்மளாக கண்ணை மூணு இருக்குதுன்னு தெரியாமல் போய்டும் அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த லக்ஷணங்கள் லட்சணப் பிரமாணாபியாம் வஸ்து சித்தி ஒரு பொருள் இருக்குங்கிறதுக்கு அதுக்கு லக்ஷணம் சொல்லணும் பிரமாணம் சொல்லணும் உதாரணத்துக்கு வந்து நான் இப்போ சொல்கிறேன் ஒருத்தரை பற்றி சொல்கிறேன்னு வச்சு உங்களேன் யாராவது ஒருத்தரை பற்றி முரளியை தெரியுமான்னு கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் வச்சுங்க முரளியை தெரியுமான்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ முரளிங்கிறது யாருன்னு புதுசாக கேட்குறான்னு வச்சு உங்களேன் வந்துருக்குறவா யார் முரளி அப்படின்னு எல்லோரும் கேட்குறோன்னு வச்சு முரளிங்கிறவர் எனக்கு வலதுகை பக்கம் பாருங்க இப்படி விளக்குறோம் பாருங்க முரளி என்பவர் எனக்கு வலதுகை பக்கம் இருக்கிறார் முதல் வரிசையில் இருக்கிறார் கையை காட்டாமையே இப்படி நேர காட்டிடக்கூடாது காட்டாமல் லட்சணங்கள்லாம் சொல்லி அவருக்கு தலைமுடி நிறைத்திருக்கும் என்ன இப்படிலாம் லக்ஷணங்கள்லாம் சொல்லி அவர் வந்து கட்டம் போட்ட செட்டை போட்டிருப்பார் இப்படிலாம் இதெல்லாம் லட்சணம் சொல்கிறது அப்போ உங்களுக்கு கண்ணு தான் பிரமாணம் கண்ணுங்கிறதான் கருவி அப்புறம் இப்படி பார்க்குறேன் நான் சொல்கிறேன் ஓஹோ இவர் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன் அப்போது நான் ஒன்று ஒன்று சொல்கிறதுலாம் அந்த லக்ஷணம் அந்த லக்ஷணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு கண்ணு இருக்குது அந்த கண்ணுங்கிற பிரமாணம் சொல்லக்கூடிய லக்ஷணத்தை வச்ச உடனே ஓஹோ இதுதான் இது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இப்படி அப்படி இந்த மாதிரி தான் சொல்லி புரிய வைக்கணும் அதே மாதிரி பிரம்மம் இருக்குங்கிறதுக்கு என்ன பிரமாணம் பிரமாணம் வந்து சாஸ்திரம்தான் பிரமாணம் உபனிஷத்து தான் வேதாந்தோ நாம உபனிஷத் பிரமாணம் பிரம்மனை பற்றின விஷயத்துக்கு பிரமாணம் என்னன்னு கேட்டால் சாஸ்திரம்தான் பிரமாணம் சாஸ்திரப் பிரமாணம் எப்படி சொல்றதுன்னா பிரமாணத்துல லக்ஷணம் சொல்லியிருக்கு எப்படி எல்லாம் அதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு லக்ஷணங்கள்லாம் சொல்லிருக்கு அந்த லக்ஷணத்தை நம்ம கவனிச்சோமானா அந்த லக்ஷணத்தும சத்தியம் அனந்தம் பிரம்மா யோவே தனிஹிதம் குஹா யாம் பரமே வியோ மண் அதுதான் இந்த மந்திரம் அங்க சுலபமா இருந்தது கொஞ்சம் இங்க கடவுடான்னு இருக்கு தஹ்ரம் விபம் பரமேஷ்ம பூதம் எத்ண்டரீகம் புறமத்தம் தத்தாபி தஹஹரங் ககனம் விஷோக தஸ்மின் எதந்தஸ்ததுபாசித்தவியம் அதுக்கு பிளேஸ் இல்லைன்னு சொன்னால் இந்த சாதகனுக்கு கொஞ்சம் கிரகிக்கிறது கஷ்டம் உண்மையிலே அது தேச கடந்தது அது ஒரு இடத்துல ஒரு தேசத்தில் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறது கடினம் ஆனாலும் உபரிஷத்துக்கு ட்ரை பண்ணுறது அது சொல்லி எப்படியாவது புரிய வைக்கணுங்கிறதுக்கு அது முயற்சி பண்ணுறது வெற்றியும் பெறுகிறது உபநிஷத் வந்து வாக்குக்கு எட்ட வேத விஷயத்தை வாக்குகளால் வர்ணித்து விளங்கும்படி செய்து விடுறது அதனால் என்ன பண்ணுறோம் வேதம் என்ன பண்ணுறதுன்னா உண்மையை காட்டிட்டு திரும்பி விடுறது எதோ வாச்சோ நிவர்த்தன்தே வஸ்துவை என்ன பண்ணிவிடுறதுன்னா திரும்பி விடுறது கிருஷ்ணர் ஆறாவது அத்தியாயத்தில் சொன்னார் சுகம் ஆத்தியந்தம் புத்திகிராஹ்யம் அத்தீந்திரியம் புத்தியினால் கிரகிக்கப்படுவதும் இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டதும் இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் இருக்கு மன அபிறம் வந்து வேதாகமே தம் புருஷம் மகாந்தம் அகம் தம் மகாந்தம் புருஷம் வேத நான் அந்த பரம அறிவேன் ஆதித்யவர் நந்தமசாத் மசஸ்து சர்வாணி ரூபாணி விசித்திய தீர இப்படி சொன்னால் புரியுது பாருங்க சாதாரணமாக சொன்னால் ஒன்றும் தெரியாது சர்வாணி ரூபாணி விசித்திய எல்லா ரூபங்களையும் நிஷேதம் பண்ணி தீர நா அபிவதன் எதாஸ்தே இப்படி எல்லாம் அந்த வார்த்தைகளை எல்லாம் நல்ல விசாரம் பண்ண பண்ண வஸ்து சித்தி ல பிரமாணாபியாம் வஸ்து சிந்தை இது ரொம்ப முக்கியம் இல்லாட்டியும் என்ன பண்ணுவாருனா எல்லோரும் கண்ணை மூடுங்கோ தெரியும்பா தெரியலேன்னா அவனுக்கு புண்ணியம் இல்லைன்னு விட்டான்னு வச்சுங்க அப்படிலாம் கிடையாது புண்ணியம் இருக்கிறதுனால தானே ட்ரை பண்ணுறான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையே வந்திருக்கு அப்போ வந்து சொல்லுற விதமாக சொல்லிக் கொடுக்கணும் பொறுமையாக சொல்லி கொடுக்கணும் சொல்லி புரிகிற வரைக்கும் விடப்படாது அப்போ திரும்ப திரும்ப வாக்கியங்களை சொல்லி சொல்லி சொல்லி வஸ்துவை மனச வச்சசாமியம் வாசோ விபாதி நகிளா எதனு எந்நேதி நேதி வச்சன அவோச்சு காலையில் பிரதஸ்மரணம் இது பிரதர் பி காலையில் நினைக்கிறேன் மனசா வச்சாம் அகமியம் மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாத அந்த வஸ்துவை காலம்புரை தியானம் பண்ணுறேன் அது மாத்திரமில்லை வாசோ விபாந்தி நிகிலா எது அனுகிரகேண நிகிலா வாச்சகா எல்லா வாக்குகளும் விசேஷமாக பிரகாசப்படுகிறது எதனுடைய அனுகிரகத்தினாலேயோ எதனுடைய அருளால் அனைத்து சொற்களும் விளங்குகின்றனவோ சொல்லுக்கும் மனதுக்கும் எட்டாத அப்பொருளை அதிகாலையில் ஆழ்ந்து எண்ணுகிறேன் அதனால் சொல் எல்லா சொற்களும் விளக்கப்படுகின்றன அப்பொருளால்தான் அனைத்து சொற்களும் விளங்குகின்றன இது அல்ல இது அல்ல என்ற சொற்களின் மூலம் வேதங்கள் எந்த மெய்ப்பொருளை குறிப்பிடுகின்றதோ அந்த மெய்ப்பொருளாகவே நான் இருக்கிறேன் என் நேத்தி நேத்தி வச்சனைகி நிகமாக அவோ சுகு வேதங்கள் தம் தேவ தேவம் பிரகாசங்களுக்கெல்லாம் பிரகாசமாக இருக்கிற ஒளிக்கு ஒளியாக இருக்கிற இருளையும் ஒளியையும் விளக்குகின்ற ஒளியாக இருக்கின்ற கவர்மர் இருளையும் ஒளியையும் விளக்குகின்ற ஒளியாக இருக்கின்ற அந்த அறிவொளியை அறிவே ஒளி அறிவொளி அறிவு வேற ஒளி வேற இல்லை உள்ளே ஏதாவது லைட்டு தெரியுமான்னா லைட்டு தெரிஞ்சால் அது பிரம்மன் இல்லை லைட்டை தெரிஞ்சுக்கிறவன் தான் பிரம்மன் லைட்டு பிரம்மன் இல்லை புரியுறது இல்லை உள்ளுக்குள்ள கண்ணை திறந்தா லைட் இருக்கு கண்ணை மூண்டாலும் லைட் இருக்கு நம்ம க நினைக்க முடியுமே ஆனால் எதை தெரிஞ்சுக்கிறானோ அதுதான் அவனே தவிர தெரிஞ்சுக்கிற பொருள் அவன் கிடையாது இப்படிலாம் வாக்கியங்களை வச்சுக்கொண்டு தத்து உபாசித்தவியம் இது ஒரு இது வந்து என்ன சொல்கிறது கொஞ்சம் உத்தமமாக இருக்கிற அதிகாரியில் மத்தியமான அதிகாரி அவனுக்கு இது கொஞ்சம் நேர வஸ்துவை சொன்னோடனே புரியலேன்னு வச்சு கூட இல்லை இல்லை கொஞ்சம் கண்ண மூடு தஹ்ரம் விபாபம் பரமேஸ்வதம் எக் குண்டரீகம் புறமத்தம் தத்ராபி தஹ்ரம் ககனம் விஷோகா தஸ்மின் எது அந்த அது உபாசித்தவியம் அதை தியானம் பண்ணப்பா அப்படின்னு சொல்லி அதாவது உத்தம அதிகாரியில் இருக்கிற மத்தியம் அதிகாரி ஆளை நிறைய பிரிக்கிறவமோ இல்லையா ஹை குவாலிட்டி குவாலிட்டினா இவர் பரவாயில்லன்னா அதுக்குள்ளேயும் நம்ம பார்க்குறோமே ஒழக்குக்குள்ளே கிழக்கு மேற்கு மாதிரி அது மாதிரி அதுக்குள்ளேயும் பார்க்குறோம் இல்லையா அது மாதிரி இந்த உபாசனையாக சொல்லியிருக்கேன் இல்லாட்டி வஸ்து புரிஞ்சு நான் என்னத்துக்கு ஹிரதயத்தில் தியானம் பண்ணணும் புரிஞ்சுவிடுத்து சுவாமி விட்டுடுங்க ஆளை என்ன இந்த கேனோ உபநேஷத்தில் வரும் அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நிறைய தர் சொல்லியிருக்கேன் அது வரும் சிஷ்யனை பேர் கேட்பார் குரு அது வரும் சிஷியனை பேர் கேட்பார் குரு நீ புரிஞ்சுட்டுருக்கேன்னு சொன்னால் அது விசாரிக்கணும் அப்படிம்பது மன்னியசே தப்ரமேவாபி நூனம் வேத்தத்வம் எதஸ்ய தேவேஸ்வதனும் மீமாம்சியமே மன்னே மன்னியே விதிதம் நீ பிரம்மம் அறியப்பட்டிருக்கிறது என்று நீ கருதுவாயே ஆனால் உன்னுடைய அறியப்பட்டிருக்கும் தன்மையானது ஆராய்ச்சிக்குரியதும்பர் எப்படி இருக்கு ஆராய்ச்சிக்குரியதும் பர் நீ அறிந்தது சிறிது தான் அப்படிம்பர் இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப கான்ட்ரடிக்ஷனாக சிஷ்யம் வந்து அறிந்திருக்கிறேன் என்று தான் கருதுகிறேன் அப்படிமா அவர் கேட்டுக்கு பதில் அவரு நான் நீ அறிஞ்சிருக்கேன்னு சொன்னாலே ஆராய்ச்சி பண்ணணும் சொல்லியிருக்கேன் நீ அறிஞ்சிருக்கேன்னு சொல்கிற அப்படின்னு புருவத்தை நெறிக்கிறார் அவர் நம்ம கற்பனை பண்ணிக்கணும் என்னப்பா அப்படின்னு இருங்க இருங்க நீங்கள் நான் பேசி விடுறேன் அப்படிங்கிறான் சிஷியன் நீங்கள் சொல்லிவிடாங்கோ நான் தெரிஞ்சுட்டுருக்கேங்கிறது எப்படி தெரிஞ்சுட்டுருக்கேன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்புறம் விசாரம் பண்ணலாமா வேண்டாமான்னு அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிறான் சிஷியன் ரொம்ப அழகு இந்த விசாரம் பண்ணுறது சொல்கிறேன் நான் ஒன்று ஒன்று புரிஞ்சுட்டுருக்கேன் நான் தெரிஞ்சுக்கலை தெரிஞ்சிக்கவும் வேண்டியதில்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டுருக்கேன்ட்டான் எப்படி நான் தெரிஞ்சிக்கல தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டுருக்கேன் ஆ தெரிஞ்சுட்டேன் அப்படிங்கிறாரு என்ன தெரிஞ்சதுன்னு ஒன்று தெரிஞ்சுது நமக்கு இந்த ஜென்மாவில் இது புரிய போகிறது இல்லைன்னு தெரியும் அதுதான் நாகம் மநே சுவேதே தி நோன வேதே தி வேத சா யோனஸ் தத்வேத தத்வேத நோன வேதேதி வேத சா மந்திரம் சொல்கிறது ரொம்ப அழகு அதாவது நான் அதை அறிந்துவிட்டேன் என்று கருதவில்லை அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிறான் அப்ப அடுத்த வரி சொல்லுகிறது அந்த மந்திரத்தோட தாக்கர் தான் அதாவது அறிஞ்சுட்டேன்னு சொன்னாடி அறியலேன்னு சொல்லலேன்னு சொன்னால் புரியலேன்னு ஆயிடும் ஆகையினால அறியப்படு பொருளாக அறியவில்லை அறியப்படு பொருளாக அறியவில்லை எனவே அறிந்திருக்கிறேன் எனவே அறிந்திருக்கிறேங்கிற அர்த்தத்தில் சொல்கிறான் ஐ டோன்ட் நோ பிரம்மன் ஐ டோன்ட் வாண்ட் டு நோ பிரம்மன் நான் பிரம்மனை தெரிஞ்சிக்கல பிரம்மை தெரிஞ்சுக்க விரும்பலை உங்கள் பாடம் நடத்துகிற லட்சணத்துலருந்து புரிஞ்சுவிடுத்து என்ன நான் பிரம்மனை தெரிஞ்சிக்கல பிரம்மனை தெரிஞ்சிக்க விரும்பலை அப்படின்னா ஏன்னா நான் பிரம்மன் நான் என்னத்துக்கு பிரம்மனை தெரிஞ்சுக்கணும் நான் நான் பிரம்மனை தெரிஞ்சிக்கலங்கிறது நான் அறியவில்லை என்ன நான் அறியவில்லை அறிய விரும்பவில்லை அப்படின்னு நான் என்ன அர்த்தம் அறியவில்லைன்னா அறியப்படும் பொருளாக அறியவில்லை அறிபவனாகவே அறிந்திருக்கிறேன் எனவே அறிய விரும்பவில்லை எனவே அறிய விரும்பவில்லை இப்படி தான் சொல்ல முடியும் வார்த்தைகளுக்கு வேறு வழியே கிடையாது எரிகின்ற விளக்கால் கண்ணால் இருட்பொருள் காண வேண்டும் தெரிகின்ற பரிதிகான சென்றடில் கண் ஒன்றே போதும் விரிகின்ற ஜகத்தைக்கான விற்த்தியும் பலமும் வேண்டும் புரிகின்ற விற்த்தி ஒன்றே போதும் மெய்ப்பொருள் காண்போர்க்கே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டே இருக்கு இல்லை உலகத்தை பார்க்குறதுக்கு கண்ணு வேணும் வெளிச்சமும் வேணும் இங்கே இப்போ இருக்கிற இரு எரிகின்ற விளக்கால் கண்ணால் வேண்டும் தெரிகின்ற பரிதிகான சென்றிடில் சூரியன் இல்லாட்டி விளக்குணா வச்சுக்கலாம் கண் ஒன்றே போதும் பொருளை பார்க்குறதுக்கு வெளிச்சமும் வேணும் கண்ணும் வேணும் வெளிச்சத்தை பார்க்குறதுக்கு கண்ணே போதுமே அது மாதிரி உலகத்தை பார்க்குறதுக்கு எண்ணமும் வேணும் அந்த எண்ணத்தை விளக்கும் ஒளியும் வேண்டும் எண்ணத்தை விளக்கிறத ஒரு பொருள் அறிவு அதுவும் வேண்டும் ஆனால் அறிவை பார்ப்பதற்கு எண்ணமே போதும்னா புரியுறதில்ல அறிவை பார்ப்பதற்கு எண்ணம் போதும் பொருளை பார்ப்பதற்கு அறிவும் எண்ணமும் வேண்டும் அறிவை பார்ப்பதற்கு அறிவு நோக்கி எண்ணத்தை திருப்பினாலே போதும் இதுதான் கது உபாசி த த அதை தியானம் பண்ணு கொஞ்சம் மத்தியம் அதிகாரிக்கு உத்தம அதிகாரி என்ன சொல்லுவான்னா புரிஞ்சு கொடுத்தோம் புரிஞ்சு கொடுத்தோம் போகிறோம் இது அப்படியே இதுலேயே மனசை வச்சுக்கிறதுக்கு எதாவது படிச்சுன்னே இருக்கேன் அவ்வளோதான் வேஷ் ஆதிசங்கரை சொல்கிறார் விவேகூடாமஸ்திரம் படித்து விஷயம் புரியலேன்னா சாஸ்திரம் படித்து பிரயோஜனம் இல்லை சாஸ்திரம் படித்து விஷயம் புரிஞ்சாச்சுன்னா சாஸ்திரம் தேவையில்லை சாஸ்திரம் படித்து விஷயம் புரியலேன்னு வச்சு சாஸ்திரம் படித்து பிரயோஜனமே இல்லை சாஸ்திரம் படித்து விஷயம் புரிஞ்சுடாச்சுன்னா சாஸ்திரம் தேவையில்லை அவிஜாத்தே பரே தத்துவே சாஸ்திராதிஸ்து நிஷ்பலா விஜா தேது பரே தத்துவே சாஸ்திராதி நிஷ்பலா அத்தியனம் பண்ணுறது அப்புறம் தேவையில்லை ஆனாலும் நம்ம இது உலகத்தில் இருக்கிறதுனால ஏதோ நல்ல விஷயங்களை படிச்சுட்டு இருக்கோம் அவ்வளோதான் இன்னும் கிளாரிட்டிக்கு என்டே கிடையாது தெளிவுக்கு முடிவே இல்லை அது தெளிவு வந்துட்டே இருக்கும் தெளிவான பொருள் அதை பற்றி பிரச்சனை விஷயம் இல்லை தெளிவான பொருளை தெளிவாக புரிஞ்சிக்கிறதுல தான் தெளிவு மெய்ப்பொருள் தெளிவு தான் என்றைக்கும் மெய்ப்பொருளில் வந்து தெளிவுக்கு குறைவே கிடையாது தெளிவான பொருளை தெரிஞ்சுக்கிறதுல தெளிவு ஏற்படணும் இல்லையா பிரம்மன் தெளிவான பொருள் தெளிவான பொருளை தெரிந்து கொள்வதில் நமக்கு தெளிவு தேவைப்படுகிறது அதனால் படிச்சுட்டே அடுத்த மந்திரம் யோ வேதாதோஸ்வரோகோ வேதாந்தேச்ஷ்டிதிரிருதி மகேஸ்வர வேத ஆதவ் ஸ்வரகா புரோக்தா வேத ஆதவனா வேதத்தோட ஆரம்பத்தில் ஸ்வரஹான்னா இங்கே ஓங்காரம் பிரணவஹா ஸ்வரகாங்கிற சப்தத்துக்கு பிரணவஹா ஓங்காரா ஓம் வேதம் ஆரம்பிக்கிறபோது ஓம் ஸ்ரீ அதுக்கே ஒரு மூணு மாத்திரை இருக்குது முடிக்கிற போது நாலு மாத்திரையில் முடிக்கணும் ஸ்ரீகுருபியோ நம ஹரிஹி ஓ முடிக்கிறபோது ஹரிஹி ஓ வேதம் ஆரம்பிக்கிறபோதும் சரி வேதத்தை முடிக்கிறபோதும் சரி ஆரம்பிக்கிறபோது மூணு மாத்திரையோடு ஆரம்பிக்கிறோம் முடிக்கிறபோது நாலு மாத்திரையோடு முடிக்கிறோம் இதுதான் சம்பிரதாயம் ஆக இந்த முதல்ல வேதத்தை ஆரம்பிக்கிறபோது அக்னிமீலே அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓம்னு சொல்கிறோம் வேத ஆதவ் யஹா வேத ஆதவ் ஸ்வரா ஒரு ஓங்காரமானது வேதத்தின் துவக்கத்தில் சொல்லப்பட்டதோ அது என்ன அது எப்படி இருக்குன்னா வேதாந்தேச்ச பிரதிஷ்டிதா வேத அந்தேச்ச பிரதிஷ்டிதா ஆதவ் யகா ஸ்வரஹா புரோக்தா ஆரம்பத்தில் ஒரு ஸ்வரம் சொல்லப்பட்டதோ ஓங்காரமானது உச்சரிக்கப்பட்டதோ அதேதான் வேதாந்தத்தின் கடைசி பகுதியிலும் சொல்ல பட்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் வேதம் கூறுவதற்கு முன்பு சொல்லப்படும் ஓங்கார சப்தமானது வேதாந்தத்தில் நன்றாக விளக்கி நிலை பெறச் செய்யப்பட்டிருக்கிறது பிரணவோ தனுஹூ நிறைய மந்திரங்கள்லாம் இருக்கு எஸ் சந்தசாம் ரிஷபோ விஸ்வரூபகா ஆகையினால ஓங்காரமானது இனிமேல் வரப்போகுது ஓம் தத் பிரம்ம ஓமி தி முன்னாடி பார்த்துட்டோம் ஓம் திரம பின்னாடி பார்ப்போம் அதனால் வேதாந்தே சிரதிஷ்டிதா அந்த வேதாந்தத்தில் வந்து நன்றாக உறுதியாக சொல்லப்பட்டிருக்கு வேதாந்தத்தின் முடிக்கிற போதும் அதை பற்றி பேசப்பட்டிருக்கு மாண்டுவக்கிய உபனிஷத்தில் ஆரம்பமே வந்து ஓமித்யே தரம் இதும் சர்வம் தசிய உபவியாக்கியானம் பூதம் பவத் பவிஷியம் ஓங்காரே எச்ச அந்நிய திரிகாலாத்தீத்தம் ததப்பி ஓங்கார ஏவ முதல் மந்திரம் மாண்டவிக்க உபரிஷத்தினுடைய முதல் மந்திரம் ஓங்காரத்திலிருந்து தான் இந்த பிரபஞ்சம் உண்டாயிருக்குன்னு ஆரம்பிக்கிறது ஓமித்யேதரம் இதம் சர்வம் தசிய உபவியாக்கியானம் ஓம் என்கின்ற மந்திரத்திலிருந்து தான் இந்த பிரபஞ்சமே சிருஷ்டியாகி இருக்கிறது அதனுடைய விளக்கம்தான் இந்த உலகம் ஓங்காரத்தின் விளக்கமே பிரபஞ்சம் भूतं பவத் பவிஷ்யதி सर्वं ஓங்கார ஏவ தோன்றியது இருப்பது வரப்போவது எல்லாமே ஓங்காரந்தான் திருக்கால அத்தீத்தம் ததப்பி ஓங்கார ஏவ மூன்று காலத்தை கடந்திருப்பதும் ஓங்காரமே ஆகும் அப்படி வேதாந்தே சிரிஷ்டிதா பிரகர்ஷேண திஷ்டி நன்றாக உறுதியாக இருக்கு அசக்க முடியாதபடி வேதாந்தத்தில் இது பிரதிபாதனம் செய்யப்பட்டிருக்கிறது நன்றாக நம் உள்ளத்தில் நாம் விளங்கி கொள்ளும் வண்ணம் தெள்ளத்தளிவாக வேதாந்தத்திலே ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட ஓங்காரம் விளக்கப்பட்டிருக்கிறது பிரகிருதி லீனஸ்ய தஸ்ய பிரகிரு லீனஸ்ய தஸ்ய பிரகிருதினம்னு சொன்னால் நாங்கள்லாம் தூங்கப்போறவை ஒரு மந்திரம் சொல்கிறோம் அது சொன்னால் புரியும் சிம்பிள் அது ஒன்றும் கஷ்டமில்லை தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு தியானம் இருக்குது எல்லாருமே பண்ணலாம் ரொம்ப நல்லது சுவாமிகளுக்கு தான் இல்லை எல்லாருக்குமே பண்ணலாம் எல்லோரும் அதான் பண்ணி பண்ணால் நல்லது தான் ஆசிரமத்தில் அதை வச்சுருக்கேன் குடும்பச்சாரியெலாம் சொல்லுவேன் நிறைய ஸ்லோகங்கள்லாம் இருக்கும் அது படுத்துக்கிற போது நாராயணன் படுத்துக்கிற மாதிரி நினச்சி படுத்து விட்றது சேஷசாயி ஸ்வயம் மாதபோகம் அகிலாத்மா அப்படின்னு சொல்லி தான் படுத்துக்கிறது அதில் வந்து என்னென்னா உலகத்தையெல்லாம் கற்பனை பண்ணுறது பிரபஞ்சத்தையே இந்த பிரபஞ்சம் வந்து தண்ணீரில் ஒடுங்கிறது தண்ணீர் வந்து நெருப்பில் ஒடுங்கிறது நெருப்பு அக்னியில் ஒடுங்கிறது அக்னி அக்னியானது வாயுவில் ஒடுங்கிறது வாயு ஆகாஷத்தில் ஒடுங்கிறது ஆகாஷம் மாயையில் ஒடுங்கிறது மாயை பிரம்மனில் ஒடுங்குறது அந்த பிரம்மனே நான் தியானம் என்பது ரொம்ப சிம்பிள் ஜெகத் பிரதிஷ்டா சர்வற்ற பிருத்திவிப் சுப்ரலி எத்தே ஜியோதிஷ்யா ஜோதிர்வாஜ் பிரலீயா வாயுச்சீயோம் தச்சாவிய அவியுருஷேவே சம்பளீயம் கிச்சித் சா கஷ்ட சாபரா புராத்தனோம் புருஷோஹமீசம் சுவேதாந்த வேண்டாம் இருக்கு அறியாள் உறங்கும் பொழுது அரியாமையல் அறியாமையால் உலகம் மறக்கப்படும் பொழுது அது உறக்கம் எனப்படுகிறது மோகேன விஸ்மிருத்தே திருஷ்யே சுசுக்தி அனுபூயதே அறியாமையால் உலகம் மறக்கப்படும் பொழுது அது உறக்கம் எனப்படுகிறது அப்புறம் போதேன விஸ்மிருத்தே திருஷ்யே துரியம் அனுபூயதே அறிவால் உலகம் மறக்கப்படும் பொழுது அது பிரம்ம ஜானம் அல்லது துரிய நிலை என்று சொல்லப்படுகிறது எப்படி இருக்கு பாருங்க அறியாமையால் உலகம் மறக்கப்படும் பொழுது அதுக்கு பேர் என்ன உறக்கம் சுசுப்தி அறிவால் உலகம் மறக்கப்படும் பொழுது இதுக்கு பேர் தான் தூங்கிறது தூங்காமல் தூங்குறதுன்னா என்ன அர்த்தம் முழிச்சுட்டு இருப்போம் காரியம்லாம் பண்ணிகிட்டு இருப்போம் உலகத்துக்கு எவ்வளோ ரியாலிட்டி கொடுக்கணும் அவ்வளோதான் கொடுப்போம் அதுக்கு மேலே அழட்டிக்க மாட்டோம் ரொம்ப போட்டெல்லாம் பெருசாக போட்டு புலம்ப மாட்டோம் எல்லாமே வர்றது போகிற சமாச்சாரம்னு சொல்லி அது எவ்வளோ நல்லதாக இருந்தாலும் சரி எவ்வளோ கெடுதலாக இருந்தாலும் சரி அது மதிக்க மாட்டோம் உலகத்தில் வாழ்வோம் ஒழுங்காக வாழ்வோம் தர்மமாக இருப்போம் உலகத்தை மதிக்க மாட்டோம் எப்படி பூஜை பண்ணுவோம் அனுஷ்டானங்களை பண்ணுவோம் எல்லாம் பண்ணுவோம் ஆனால் உலகத்தினுடைய எதற்கும் மதிப்பே கிடையாது அளவான மதிப்பு தேவையான மதிப்பு தான் விஷயத்துக்கு இன்றைக்கி மதிப்பு கிடையாது இன்றைக்கி விஷயத்துக்கு நாளைக்கு மதிப்பு கிடையாது அது இன்றைக்கே பண்ணிவிட்டான் என்ன இன்றைக்கே பண்ணிட்டேன் அதுதானே சுவாமி கஷ்டமாக இருக்குது நம்ம வரக்கூடிய காலத்தையே மதிச்சுன்றளோ உட்கார்ந்துருக்கோம்னா அதில் தான் எல்லாருக்கும் துக்கமே ஆரம்பிக்கிறது இது வேதாந்தத்தோட பிரயோஜனம் இதுதான் எதுக்கு சொல்கிறேன் பிரகிருத்தி லீனத்தை பற்றி இப்போ பேச்சு தசிய பிரகிருதி லீனசிய அந்த ஓங்காரத்தில் தான் உலகமே ஒடுங்குறதுங்கிறது ஓங்காரத்துலேருந்து உற்பத்தி ஆகிறது ஓங்காரத்தில் தான் உலகம் ஒடுங்கிறது பிரகிருத்தி லீனஸ்ய தசிய சரமேஸ்வர்பர சரமேஸ்வர பிரகிருலீனஸ் தஸ்ய ஓங்காரஸ் யா பரக சா மகேஸ்வர பரஹாங்கிறது நாலாவது மாத்திரை அது சதுர்த்தா மாத்திரைன்னு சொல்லுவோம் இந்த ஓம்னு இருக்கு அந்த நாலாவது மாத்திரையில் அமைதி இந்த மூணுலையும் ஜாக்கிரத சொன சுட்டிஸ்தி லயம் எல்லா குணங்கள் மூணு மூணாக இருக்கிற சம் விஷயங்கள்லாம் சேர்த்துக்கலாம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுலாம் போடாமல் இருந்தப்ப அதுதான் சும்மா ஜோக்காக சொன்ன விஷயம் ஒன்று மூணாக மூணாக இருக்கிறதுனா அதையும் போட்டுக்கலாமான்னு கேட்டால் நம்ம ஊரில் ஒருத்தன் புதுமை புண்ணியம் புறப்பாடுன்ட்டான் சேர்த்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடு வா சொல்லுதான் இருக்குது யஹா பரஹா சஹா பரமேஸ்வரா அவர்தான் அந்த பரமேஸ்வரங்கிற வார்த்தைக்கு வித்யாருநேஷ் உள்ளார் ககனம்னு சொன்னோமே அதுக்கு தான் இங்கே பரமேஸ்வரர்னு அர்த்தங்கிறார் அதெல்லாம் இதை வந்து ஒரு தினம் படித்தா இப்போ வந்து சும்மா என்னது இப்போ நுனிப்புல் மேயுது அப்புறம் வந்து ஆழமாக இது பண்ணுறது இந்த மாடு ஆசைப்படுற மாதிரி முதல்ல கடக்கடான்னு சாப்பிட்டுடும் அப்புறம் ஒரு இடத்துல உட்காந்துண்டு வரிசையாக திரும்ப திரும்ப ரீகலெக்ட் பண்ணும் அது அது வந்து எடுத்து ஆசை போடுமே திரும்ப திரும்ப அது மாதிரி நாமளும் யோசிக்கிற போது ஒரு மகிமை நல்லா புரியும் ஆஹா பரமேஸ்வராக கடைசியில் என்ன பண்ணணும் அந்த பரமேஸ்வரனை தியானம் பண்ணணும் வேதத்தின் துவக்கத்தில் யாதொரு ஓங்காரமானது உபதேசிக்கப்பட்டதோ அந்த ஓங்காரமே வேதாந்தத்தின் கடைசி பகுதியிலும் தெள்ளத்தெளிவாக உபதேசிக்கப்பட்டு நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது அதான் சார நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது உலகம் அனைத்தும் ஒடுங்குகின்ற அந்த ஓங்காரத்தில்தான் பரம்பொருள் தத்துவம் நிலை பெற்றிருக்கிறது அந்த பரம்பொருள் தத்துவத்தை உள்ளத்தின் உள்ளே ஆழ்ந்து எண்ணவோ எண்ணுவோமாக எண்ணுவீர்களாக என்று வேதம் அருளி செய்கிறது அப்படி சொன்னால் முடிஞ்சது இந்த போருஷம் இப்போ அடுத்தது நாராயணசூக்தம் ஆரம்பிக்கிறது அதனால் பூர்வ அணுவாக்க அந்த ஹயபுண்ட உபாஸ்யம் என் மகேஸ்வரஸ்வரூபம் நிர்ஷ்டம் தமிழ் உபாஸ்யுணவிசேஷா அஸ்மி அணுவாக்கே விஸ்தரேண பிரதே திற பிரச்சமாக இதற்கு முன்னால் சொல்லப்பட்ட அணுவாக்கத்தில் உள்ள தாமரையில் வழிபட வேண்டிய பரம்பொருள் தத்துவமானது அருளிச்செய்யப்பட்டது அதில் அந்த பரம்பொருளை எவ்வாறு தியானிக்க வேண்டும் எத்தகைய எண்ணத்தோடு தியானிக்க வேண்டும் என்பதற்காக விரிவாக இந்த மந்திரங்கள் அமைகின்றன இப்போ அங்கே சொல்லிட்டார் பரமேஸ்வரன் சொல்லிட்டார் அதை தியானம் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய மெத்தர்டு தெரியணுமே வழி தெரியணுமே வார்த்தைகள்லாம் வேணுமே புரோக்ராம் வேணுமே அதை அழகாக போட்டுக் கொடுக்கலாம் நாராயண சூத்தம் வந்து அதை அழகாக சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிறார் சஹசிரசீருஷ விஸ்வாட்சம் விஸ்வசம் புவம் விஸ்வநாராயணம் தேவம் அக்ஷரம் பரமம் பதம் எப்படி கடவுளை தியானம் பண்ணுறதுன்னா நமக்கு மனசில் எப்போவுமே இந்த நேம் ஃபார்ம் போக மாட்டேங்கிறது ஆனால் நேம் ஃபார்மை கடந்ததாக தான் அது இருக்கு இல்லையா மௌனத்தை பற்றி ஒரு அரை மணி நேரம் விளக்குங்கன்னா எப்படி விளக்கிறது சொல்லுங்க அம்மா மௌனத்தை பற்றி விளக்கம் தருவீர்களாக அப்படின்னா என்ன சொல்ல முடியும் அரை மணி நேரம் உங்கள் மூஞ்சி நான் பார்த்துட்டு இருக்க வேண்டியதான் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் எல்லோரும் எப்படி பார்த்துட்டு இருக்க மௌனத்தை பற்றி என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறது மௌனம்னா மௌனம் மௌனத்தில் வந்து ஜப்பான் மௌனம் அமெரிக்கா மௌனம் தேவாலோ தேவாவோட மௌனம் மனுஷியாவோட மௌனம் அப்படின்னு எதா இருக்கா மௌனத்தில் பேதமே இல்லை வாய திறந்தாத்தான் அவஸ்தை எல்லாமே வாய திறக்காத வரைக்கும் எல்லாம் ஸ்ருதி இருக்கு இந்த ஸ்ருதி இருக்கேன் சங்கீதத்தில் ஸ்ருதி இருக்கு இந்த ஸ்ருதியை நீங்கள் யாருக்கா புரிய வைக்க முடியுமா சில சமயம் வந்து நிறைய பேருக்கு ஸ்ருதியை புரியறது தயான்சாமி சொல்ற பத்து பேர் படுற முப்பது ஸ்ருதி கேட்கறதும் பத்து பேர் பாடுற இடத்துல முப்பது ஸ்ருதி கேட்டால் எப்படி இருக்கும் சும்மா அது அதிகமாக சொல்லுவார் சுவாமிஜி ஆனால் வந்து ஸ்ருதிங்கிறது நிறைய பேர் புரியறதில்ல வித்யாரண்ய சுவாமி ரொம்ப அழகாக சொல்கிறார் ஒரு இடத்துல பிரம்மஜானத்தை எப்படி புரிஞ்சிக்கிறதுனா ஸ்ருதிஜானவத்து அப்படிங்கிறார் ஸ்ருதியை நீங்கள் ஒருத்தருக்கு புரிய வச்சிருப்பாருங்க இந்த மாதிரி என்னெல்லாம் சொல்லி பாருங்க என்ன சொன்னாலும் சரி ஸ்ருதியை புரிஞ்சிக்கிறதுக்கு அவனுக்காக வந்தாலொழியே புரியாது முடி புரிய புரியாது சில சமயம் சில பேர் சொல்றதை கேட்டால் நீ சொல்லின்று அப்புறம் அப்புறம் நான் சொல்கிறேன் போ என்ன நமக்கு ஸ்ருதி சேராது நமக்கு நம்ம ஒரு ஸ் சரி பரவாயில்ல அவர் ஸ்ருதிக்கு நம்ம மாற்றின்னு வச்சுக்கோ அவர் திரும்ப மாற்றி விட்டுருவார் ஏப்பா ஏன் ஸ்ருதிக்கு தகுந்த மாதிரி சொல்லப்பா அப்படின்னு சொன்னால் என்னவே புரியவே மாட்டேங்கிறேன் ஸ்ருதி ஸ்ருதிங்கிற என்ன புரியவே மாட்டேங்கிறேன் எப்படி புரிய சொல்லுங்க அப்போ பிளஸ்ஸிங் இந்த ஸ்ருக்கே இந்த விஷயம்னா பிரம்மனை எப்படி சொல்கிற சொல்லுங்க வைப்போம் ஸ்ருதியை புரிய வைக்கிறதுக்கே நமக்கு கொஞ்சம் சிரமப்படுறோமே அது மாதிரி இதெல்லாம் இதெல்லாம் உதாரணங்கள் அவர் என்ன எக்ஸாம்பிள் கண்டுபிடிக்கிற பெரிய விஷயம் வித்யாரங்க சுவாமி வந்து அதுக்கு இந்த மாதிரி அவர் இது தவிர வித்யாரங்கர் மாதிரி யாருமே இந்த மாதிரி சொன்னதே இல்லை நல்ல ஸ்பீக்கருக்கு லக்ஷணம் என்ன தெரியுமா எக்ஸாம்பிள் நன்னா சொல்லணும் திருஷ்டாந்த குசலோ வக்தா பக்தாவுக்கு லட்சணம் பக்தான்னா ஸ்பீக்கர் பேசுகிறவன் அவனுக்கு நல்ல விசேஷமான குணம் என்ன இருக்கணும்னா நல்ல எக்ஸாம்பிள் சொல்லத் தெரியணும் திருஷ்டாந்த குசலோ பக்தா அந்த திருஷ்டாந்தம் வந்து தானாக ஸ்புரிக்கும் பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா ஸ்புரிக்கும் அதை வச்சு தான் சொல்ல முடியும் இல்லை இங்கே உபனேஷத்து நம்ம சொல்லிட்டோம் ஹிரதய கமலத்தில் தியானம் பண்ணு பிரம்மனைன்னு அதுக்கோ அது வந்து ரூ ரூபமே கிடையாது அதுக்கு நிறம் கிடையாது கிடையாதுன்னு சொல்லணும்னா என்னத்தை தியானம் பண்ணுவான் சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம்னு சொல்லலாம் வஸ்து புரியணுமே அதை புரியறதுக்கு உபநிஷத்து நிறைய மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணுறோம் கீதையிலேயும் கிருஷ்ணர் வந்து பதிமூணாம் அத்தியாயத்தில் ரொம்ப அழகாக உங்களுக்கு உதாரணத்துக்காக புரிய வைக்கிறேன் அதாவது இப்போ இந்த கையை காட்டுறேன்னு கையை காட்டுறேன் இப்போ வந்து என்ன தெரிகிறதுன்னு கேட்டால் கை தெரியறதுன்னு தான் சொல்லுவேன் வெளிச்சம்னு இன்னொன்று இருக்குது யாரும் கவனிக்கிறது இல்லை அப்போ என்ன பண்ணுறோம் கையை காமிச்சு வெளிச்சத்தை காமிச்சு வெளிச்சத்தினால தான் கை தெரியறதுன்னு சொல்லி கையை எடுத்துட்டு வெளிச்சத்தை புரிய வைக்கிறோம் இல்லையா கையை எடுத்தாலும் அங்கே வெளிச்சம் இருக்கு ஆனால் ரிஃப்ளக்ஷனுக்கு கை இல்லை ஆனாலும் வெளிச்சம் அங்கே இருக்குன்னு சொல்லி வெளிச்சம் இங்கே இருக்குங்கிறது உள்ளே வெளிச்சமாயிடுறது இல்லையா வெளிச்சம் இங்கே இருக்குங்கிறது வெளிச்சமாயிடுறது சரின்னு சொல்லிடுறோம் சுவாமியும் இருக்குது புரிஞ்சிடணும் இனிமேல் போகிறோம் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லிவிடுறோம் இப்படி கையை காட்டுறதுக்கு பேர் அத்தியாரோபம் சம்ஸ் வேதத்தில் இது ஒரு கிரமா கடவுளை விளக்கிறதுக்கான வழிமுறைகள் கையை காட்டுறதுக்கு பேர் ஒரு மெத்தட் வெளிச்சத்தை புரிய வைக்கிறது இன்னொரு உபதேசம் வெளிச்சத்தை புரிய வைக்கிறது கையை எடுக்கிறது அபவாதம் வெளிச்சத்தை புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறது தான் உபதேசம் மெயின் உபதேசம் புரியுறதா கையை காட்டுறது கையும் கையும் தெரியறது அப்புறம் கை மாற்றமாக தெரிகிறது வெளிச்சமும் தெரியறதுன்னு ஆமாம் சுவாமி கையும் தெரியுது வெளிச்சமும் தெரியறது இப்போ கையை எடுத்துட்டாலும் வெளிச்சம் இருக்குங்கிறது புரிஞ்சுட்டு இல்லையோ ஆமாம் அதே மாதிரி இந்த உலகத்தை காட்டி கடவுளை காட்டுறது உலகத்தை காட்டுறதுங்கிறது கையை காட்டுற மாதிரி அப்புறம் வெளிச்சத்தை காட்டுற மாதிரி பிரம்மத்தை புரிய வைக்கிறது பிரம்மன் இல்லைன்னா பிரபஞ்சம் இல்லை வெளிச்சம் இல்லைன்னா கை இருக்கிறது உனக்கு தெரிய போகிறது இல்லை அது மாதிரி இந்த பிரபஞ்சம் இல்லைன்னு பிரபஞ்சம் மாத்திரம் இல்லை பிரபஞ்சம் பிரம்மன் இல்லைன்னா பிரபஞ்சம் பிரபஞ்சத்தை ரிமூவ் பண்ணு பிரம்மனை புரிஞ்சிக்கோங்குறோம் கையை ரிமூவ் பண்ணிவிட்டு வெளிச்சத்தை புரிஞ்சிக்கோங்கிற மாதிரி பிரபஞ்சத்தை நீக்கு பிரம்மனை புரிஞ்சிக்கோங்கிறோம் என்ன பண்ணுறது முக்கு முக்கு முக்கி சொல்ல வேண்டியது எல்லாம் நமக்கெல்லாம் ஆனால் வேதாந்தம் கிளீனாக சொல்லிக் கொடுத்துருக்கு நமக்கு கஷ்டமே இல்லை சாஸ்திரத்தை நம்ம ஒழுங்காக படித்தோம் சொல்லி தர்றதுக்கு கஷ்டமே இல்லை கீதையில் பதிமூணாம் அத்தியாயத்தில் கிருஷ்ணர் வந்து அறியப்பட வேண்டியதுன்னு ஒரு டாபிக் ஆரம்பிக்கிறார் ஜேயம் எத்த பிரபக்ஷாமி யக்ஞாத்வாமுதே அநாதிமத் பரம் பிரம்ம நசத்தன்னா சதுச்சதே இது பாருங்கள் இது இந்த புருஷ சுத்தத்துக்காக தான் நாராயண தான் சொல்கிறேன் சுவாசிமுகம் சுவத்தமோக்கேத்திந்திரி சுவேந்திரிவிவர்ஜித்தசக் சர்வச்சுத்திருச்சரந்தூத்தநரமே சூக்ம்தியூரஸாச்சோதிஷா தோதி சமசப்பரமுச்சியே ஜானம் ஜேயம் ஜானகமியம் ஹிருதி சர்வசிய விஷிதம் அதேதான் சொல்கிறேன் கீதையில் இது இதுலேருந்து தெரியும் கீதையோட மகிமை இந்த மாதிரி இருக்கிறத வச்சிருந்து இவ்வளோ பெருசாக சொல்ல போகிறது இங்கே சஹஸ்ரசீருஷம் தேவம் விஸ்வாட்சம் விஸ்வசம்புவம் நம்ம தலை மாத்திரம் இல்லை இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாரும் தலையும் நமோஸ்வனந்தாய சஹசிரமூர்த்தையே சகசிரபாத அக்ஷி இதோட வியாக்கியானம் தான் அது ஷிரோரு பாகவே சஹசிரநாமே புருஷாய சாஸ்வதே சகசிர கோடி யுக தாரிணே நம சஹசிர கோடி யுக தாரிணே நம ஒரு யுகம் இல்லை சஹசிர கோடி யுக தாரிணே இது வந்து நன்னாக புரிஞ்சுக்கலாம் அதாவது விஸ்வதருத விஸ்வத்தோ முகோ விஸ்வதோ ஹஸ்தபுத விஸ்வதஸ்பாத் சம்பாஹு நமதி சம்பதத்ரயிர் பிருத்திவி ஜனயந்தேவா அதான் முக்கியம் தேவ ஏக்க ஏகா தேவ ஆனால் இத்தனையாக இருக்குது இந்த ஒரு ஒரு மந்திரத்தையும் நம்ம புரிஞ்சுட்டு சொல்கிற போது தான் அது ஆனந்தமாக இருக்குது சகசிர தியானம் பண்ணுறான் மனசுக்குள்ளே கண்ணை மூடின்னு இருக்கான் தஹ்ரம்பி பாபம் பரமேஸ்வர பூதம் ஓங்காரத்தை பற்றி தெரிஞ்சுட்டுருக்கான் பரமேஸ்வரனை தெரிஞ்சுகிட்டு இருக்கான் ஆரம்பிக்கிறான் ஓம் தியானம் சஹசிர சீருஷந்தேவம் உலகத்தில் இருக்கிற எல்லா தலையும் அவர்தான் சகசிரம்னா இங்கே ஆயிரம்னு அர்த்தம் இல்லை சஹசிரம்னா கவுண்ட்லஸ் எண்ணற்றனு அர்த்தம் கொசுவின் தலையும் அவர்தான் மூட்டப்பூச்சி தலையும் அவர்தான் முதலத்தலையும் அவர்தான் சகஸிரசீருஷம்னால் ஏதோ மனுஷத் தலையில் எல்லா தலையும் உலகத்தில் இருக்கிற சமஸ்தீவராசிகளுடைய தலையும் அவரேதான் தேவம் விஸ்வாக்சம் சகசிரதி சீருஷம் தேவம் விஸ்வாக்சம்னு எடுத்து இதுலேருந்தே என்ன புரிகிறது உலகம் முழு எல்லாருடைய கண்களும் அவர் தான் கண்ணு உங்கள் கண்ணு கொசுவோட கண்ணு எருமையோட கண்ணு கழுதையோட கண்ணு எல்லா கண்ணும் அவர் எவ்வளோ பெரிய பரந்த பார்வை பாருங்க அதனால் இறைவன் ஒருவனே அவர்தான் என்னென்ன அண்ட வெளியின் உண்டை பிறக்கம் அளப்பரும் தன்மை வளப்பெறும் காட்சி ஒன்ற ஒன்றனுக்கொன்று நின்றெழில் பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்த நம்பர் மாணிக்கவாச்சர் திரு அண்டப்பகுதியில் திரு அண்டப்பகுதினு சொல்லி படிக்கணும் அதை படித்தா அப்படியே மனசு அப்படி விஸ்வரமும் எடுக்கும் விஸ்வரூபம்னா என்ன நம்ம சினிமாவெல்லாம் பார்த்துருக்கோம் திடீர்னு ஆஞ்சநேயர் பெருசாக விடுவார் அதெல்லாம் விஸ்வரூபம் எடுத்துரும் அதை நம்ம நினச்சிட்டு நம்ம மனசில் அதுதானே பதிஞ்சிருக்கோம் விஸ்வரூபம்னா அதுதான் விஸ்வரூபம்னு விஸ்வம் ஏவ ரூபம் விஸ்வரூபம் விஸ்வம் ஏவ ரூபம் விஸ்வரூபம் பிரபஞ்சமே ஈஸ்வரனுடைய ரூபம் நீங்கள் வந்து உங்களுடைய விருப்ப வெறுப்பு இல்லாமல் பார்த்தல்னா விஸ்வரூப தரிசனம் தான் அதை தான் அப்படி இப்படியே ஒன்றும் நீங்கள் வந்து பில்டப்பே பண்ணக்கூடாது இது ஏன் இப்படி இருக்குது அது ஏன் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் போச்சு அதை நீங்கள் வந்து துண்டு போட்டு விட்றேன் அப்படியா இந்த ஊரில் எப்படி இருக்கா அது எப்படி இருக்கட்டும் அங்கே எப்படி இருக்கா அப்படி இருக்கட்டும் நான் எப்படி இருக்கேன் அப்படி இருக்கிறேன் நீ எப்படி இருக்க இருந்துட்டு அதாவது அப்படி இப்படியே பார்க்கறது வந்து இது இப்படி இருந்தால் நன்னா இருக்கும் அது அப்படி இருந்தால் நன்னாக இருக்கும் முன்னால் இப்படி இருந்தது நீ பின்னால் என்ன ஆகுமோ இதெல்லாம் நினைக்க ஆரம்பித்தோம்னா விஸ்வரூப தரிசனம் அவுட்டு ஆஹா என்னால் அதை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லணும் அதை நிறுத்திக்கணும் ஜாக்கிரதையாக நிறுத்திடணும் ஆனால் நம்ம ஆழமான மனசில் அது கீதையில் பதினோராவது அத்தியாயம் முழுக்க தானே அநேக வக்ரநயனம் அநேகாத்புத தரிசனம் அநேக திவ்யாபரணம் திவ்யானே கோயுதம் திவ்யானே கோத்யுதா யதாயுதம் அடுத்தே வந்து போயிட்டுருது சஹசிரசீருஷம் தேவம் விஸ்வசம்புவம் விஸ்வசம்புவம்னா உலகத்துக்கு மங்களம் கொடுக்குறவர் எல்லா தலைகளையும் உடையவர் எல்லா கண்களையும் உடையவர் உலகத்திற்கு மங்களத்தை தருபவர் விஸ்வசம்புவம் விஸ்வம் இந்த பிரபஞ்சமாகவே இருக்கிறவர் நாராயணம் தேவம் நாராயண சப்தத்துக்கு எத்தனையோ அர்த்தம் இருக்குது சிம்பிள் மீனிங் என்னென்னா வாழ்க்கையில் நாம் அடைய வேண்டிய குறிக்கோள்னு அர்த்தம் நரானாம் அயணம் நாராயணம் நராயணம்னா மக்கள் அயணம்னா லட்சியம் மக் நம்மளுடைய லட்சியம் என்னன்னா நாராயணந்தம் எப்பொழுதும் நம்ம லட்சியத்தை நினச்சிக்கிறதுக்கு தான் நாராயண நாராயண நாராயண நாராயண நினச்சிட்டே இருக்கு நம்ம லட்சியம் வந்து பிரம்மானந்தம் கடவுள் அதனால் கடவுளுக்கு ஒரு பேர் நாராயணா வீதைக்கு முதல்ல ஆதிசங்கருடைய வியாக்கியானம் தொடங்குற போதே நாராயண சப்தத்தில் ஆரம்பிக்கிறது நாராயண்பரோவியாத் அண்டம் அவக்த சம்பவம் அண்ட சாந்துமே லோகாக சப்தீபாச்சமே தினி திருக்குறள் ஆகரம் முதலில் எழுத்தல்லாம் மாதிரி இந்த குரல் இந்த மந்திரம் இது விஷ்ணு புராணத்திலேருந்து எடுத்திருக்காரு ஆதிசங்கர் நான் இந்த மாயையை கடந்திருப்பவன் நாராயணன் இந்த மாயையிலிருந்து தோன்றியது இந்த பிரபஞ்சம் அதில் ஏழு தீவுகளை நமது பூமியும் ஒன்று எப்படி இன்ட்ரடக்ஷன் பாருங்கள் இறைவன் மாயைக்கு அப்பாற்பட்டவன் இறைவனை சார்ந்துள்ள மாயையிலிருந்து தோன்றியது இவ்வுலகம் இவ்வுலகத்தில் ஏழு தீவுகள் அடங்கிய நமது பூமியும் ஒன்று அதோடு முடிஞ்சு சுலோகம் நமது பூமியும் ஒன்று அப்போ இதுலேருந்து என்ன புரிஞ்சு எவ்வளோ தூரம் கொண்டு போகிறது வரணும் நமது பூமி ஏழு தீவுகள் உள்ளது இது பிரபஞ்சத்தில் இது ஒரு சி இது ஒரு போர்ஷன் இது ஏழு தீவு உள்ளது ஜெம்பு பிளக்ஷ எல்லாம் சொல்கிறோம் இல்லையா இந்த தீவுகளை ஏழு தீவுகளை உடைய இந்த பூமி சத்தீபாச்சை மேதினி மேதினிங்கிற சம்ஸ்கிருதம் சத்தீபாச்ச மேதினி இதுக்கு வந்து இது வந்து அண்டத்தில் இருக்குது இந்த அண்டமெல்லாம் மாயிலேருந்து உற்பத்தி ஆச்சு மாயா மாயைக்கு அதிபதி மாயாவுக்கு மாயை கடந்தவன் ஸ்ரீமன் நாராயணன் தான் என்னன்னா நாராயணம் விஸ்வம் தேவம் தேவம்னா அவர் பிரகாஷஸ்வரூபம்னு அர்த்தம் தேவம்னு சொன்னால் சுத்த சைத்தன்யம் ப்யூர் கான்சியஸ்னஸ்னு அர்த்தம் இது அப்படியே பிரித்து பிரித்து பிரிக்கிறது மந்திரத்தை இப்போ நான் சொன்னேன் கை எடுக்கிறது வெளிச்சம் இது அந்த மந்திரத்தை நல்லா ஊடுருவி கவனிக்கிறபோது தான் தெரியும் இதுக்கு பின்னால் இருக்கிற தத்துவம் எவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்கப்படுறதுன்னு விஸ்வன் நாராயணந்தேவம் அக்ஷரம் அக்ஷரம்னா அழியாத பொருள் பரமம் பதம் அதுவே உயர்ந்த நிலை உயர்ந்தன வாழ்க்கையில் நாம் அடைய வேண்டிய உயர்ந்த நிலை நிலைனா அதுன்னு ஒரு ஸ்டேஜ்னு அர்த்தம் இல்லை அதுதான் நம்முடைய ஆனந்த ஸ்வரூபம் அ சஹசிரசீரிஷந்தேவம் இதெல்லாம் வந்து விசிஷ்டாத்வைத்த பரமாவும் அத்வைத பரமாகவும் கொண்டு வர முடியும் அதை எப்படி விசிஷ்டாத்வைதம் முழுக்க விஸ்வரூபம்தான் அதாவது ஒன்றுன்னு சொல்ல முடியாது ரெண்டுன்னு சொல்ல முடியாது அப்படி ஒன்று சொல்லிட்டுருது அப்படி சொல்ற விஷயம் சிதச்சித் விசிஷ்டா ஷரீராக ஸ்ரீமன் நாராயணா அதாவது ஜடப்பொருள் சேதனப்பொருள் இரண்டையும் உடலாக கொண்டிருப்பவன் ஸ்ரீமன் நாராயணன் அப்படி சொல்லி அது துவைதமும் சொல்ல அத்வைதமும் இல்லை விசிஷ்டா துவைதம்னு சொல்லுவோம் ஆனால் வேதாந்தத்தில் இதை கொண்டு வந்து இதை ரிமூவ் பண்ணுவோம் அத்வைத்த வேதாந்தத்தில் இதை எடுத்துட்டு சைத்தன்யத்தை மாத்திரம் கவனிப்போம் ஆனால் இதை பார்க்குற போதே சைத்தன்யத்தையும் சேர்ந்து பார்க்குறது பேசுகிற போதே மௌனத்தை நினச்சிட்டு இருக்கும் மௌனத்தை நினச்சின்னே பேசின்னு இருக்கோம் வச்சுக்கோ மௌனத்திலிருந்து தான் பேச்சு தொடங்குறது மௌனத்தில் தான் பேச்சு முடிகிறது மௌனத்தில் தான் பேச்சு இருக்குன்னு சொன்னா புரியுறதா இல்லையா மௌனம் மௌனத்திலிருந்து தான் பேச்சு உண்டாகிறது மௌனத்தில் தான் பேச்சு இருக்கு மௌனத்தில் தான் பேச்சு ஒடுங்கிறது யோசிச்சுருக்கோம் அது மாதிரி அத்வைத்திலிருந்து தான் துவைத்தம் உற்பத்தி ஆறுது அத்வைதத்தில் தான் துவைதம் இருக்குது அத்வைதத்தில் தான் துவைதம் ஒடுங்கிறது துவைத்தம் வந்ததும் துவைத்தம் இருந்ததும் துவைதம் போனதும் மாயை அதே மாதிரி வடிவங்கள் தோன்றியதும் வடிவங்கள் இருந்ததும் வடிவங்கள் மறைந்ததும் மாயை இருப்பது பொருள் ஒன்றே இது மனசில் யோசிச்சுட்டே இருக்கணும் இது தியானத்துக்காக சொல்லியிருக்கு தஹ் த விஷோகா இதை சொல்கிற போது கவலை இல்லாமல் இருக்கணும் இது என்ன புது கவலையாக போயிட்டு புரியாததுன்னு வந்துடப்படாது இது இது வரைக்கும் வந்து புரிஞ்சு ஏதோ கொஞ்சமாக விஷயங்கள்லாம் புரிஞ்சுட்டு இருந்தது இது வேதாந்தத்துக்குள்ளே நுழைஞ்சோன்னா அதுவும் புரியல இதுவும் புரியலன்னா இடப்படாது ஆனால் இது நன்னாவே புரியும் இது புரிஞ்சாச்சுன்னா எல்லாமே புரியும் உலகமே புரியும் புரியாட்டாலும் கவலையும் வராது எதை புரிஞ்சுட்டோமா அதை புரிஞ்சுட்டாச்சுன்னா புரிஞ்சது வரைக்கும் புரியட்டும் புரியாத வரைக்கும் புரியாட்டு போய்ட்டும் கவலை இல்லாமல் இருக்கும் புரிய வேண்டியது புரிஞ்சுட்டால் பிரச்சனை இல்லையே சஹசிரசீருஷம் தேவம் விஸ்வாட்சம் விஸ்வசம்புவம் விஸ்வநாராயணம் தேவம் அக்ஷரம் பரமம் பதம் விஸ்வதம் விஸ்வநாராயணும் விஸ்வமே வேதம் புருஷஸ்திபீவதி விஸ்வநாராயணந்தேவம் இந்த பிரபஞ்சம் நாராயணஸ்வரூபம் இறைவனுடைய வடிவம் விஸ்வத பரமான் நித்யம் அதான சொன்னோம் விஸ்வது பரமாது நித்யம் அதுக்கு அர்த்தம் என்னென்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள் யாண்டும் இருக்கிறது நித்தியம் விஸ்வம் நாராயணம் ஹரிம் திரும்ப திரும்ப ஸ்துதி வாக்கியம் புனர்ருக்தி இல்லைங்கிறார் வித்யாரண் எதுக்கு திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கு சொன்னதையே சொல்லின்னு இருக்கு அப்படின்னா இல்லை இது ஸ்தோத்திரம் மனசில் தியானம் பண்ணுறதுக்காக விஸ்வநாராயணம் ஹரி ஹரிங்கிற வார்த்தைக்கு நம்முடைய ஹரதி சர்வானி பாப்பானி துக்கானி இத்தி ஹரிஹி ஹரஹான்னாலும் சரி ஹரிஹின்னாலும் சரி ஒரே அர்த்தம்தான் அதனால்தான் ஹரியும் ஹரணும் ஒன்றுங்கிறோம் இல்லையா ஹரியும் ஹரணுங்கிறது கிராமட்டிக்கலாகவே ஒன்று ரெண்டுக்கும் ரூட்டு ஹர் தான் ஹருங்கிற தாத்துலேருந்து வந்து தான் ஹரிஹி ஹருங்கிற தாத்துலேருந்து வந்தது தான் ஹரஹா அதனால் ஹரியும் ஹரனும் ஒன்று தமிழில் அரியும் அரணும் நிடுவாள் ஆ போட்டுடுவாள் சம்ஸ்கிருத்தில் அறினா என்ன தெரியுமோ சத்ருன்னு அர்த்தம் சம்ஸ்கிருத்தில் ஆ போட்டு ரீ போட்டால் சத்ரு அப்படின்னு அர்த்தம் எதிரின்னு அர்த்தம் அதில் அரிந்தமஹா முராரிஹி சொன்னால் புரியும் முரா முரஹாங்கிற ராட்சஸனை கொண்டதுனால முறை ஹரிகி அப்படி இருக்கு அதனால் ஹரிஹி ஹரஹா அதனால ஹரிஹிங்கிறது சொல்கிறேன் நம்ம ஹரத்தி சர்வானி பாப்பானி துக்கானி நம்ம எல்லா பாபத்தையும் துக்கத்தையும் அழிக்கிறதுனால ஹரிகின்னு போயிடு இந்த தியானம் பண்ணால் என்ன ஆகும்னா எல்லா உள்ளே இருக்கக்கூடிய அத்தனை கஷ்மலங்களும் அழுக்குகளும் போயிரு அதுதான் இந்த உபனிதம் இருக்கு விஸ்வமேவேதம் புருஷஹா இந்த பிரபஞ்சம் முழுவதும் அந்த பரமபுருஷன்தான் தத் விஸ்வம் உபஜீவதி அந்த பிரம்மனை சார்ந்து தான் எல்லா பொருள்களும் இருக்கிறது அனைத்து பொருள்களும் மெய்ப்பொருளிலேயே நிலை பெற்றிருக்கின்றன எல்லா பொய்ப்பொருள்களும் அந்த மெய்ப்பொருளிலேயே மெய்ப்பொருளை சார்ந்து தான் இயங்குகின்றன தத் விஸ்வம் உபஜீவதி உபஜீவத்தின்னா சார்ந்து வாழ்கிறதுனு அர்த்தம் அதனால தான் எப்பொருள் எவ்வளோ எளிமையாக முடிஞ்சிறது வரணும் குரல் எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்படியே சுருக்கி புழிஞ்சு விடுறது எப்பொருள் எத்தன்மை தாயினும் யார் யார் வாய் கேப்பொழி நான் நான் சொன்ன அப்புறம் மாத்திரொருள் வேண்டாம் அந்த குரல் இல்லை எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறியும் நான் என்னோட என்னோட விளக்கம் கேட்டிருக்கீங்களோ நம்ம புது விளக்கம் இது எல்லாம் அதை சேர்ந்து தான் இன்னும் புதுசு தான் அதோடய ஏதோ சொல்லிக் கொடுக்கும் நமக்கு எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருளை மெய்ப்பொருளாக காண்பதுதான் அறிவு அப்படி படிக்கணும் எந்த பொருள் எப்படி இருந்தாலும் போயிட்டு போகிறது நீ அதை மெய்ப்பொருளாக பார் பார்க்குற பொருளை எல்லாம் நீ வந்து பிரம்மமா பாரப்பா காக்கை குருவி எங்கள் ஜாதி நீள் கடலும் மழையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறு இல்லை உங்களுக்கு நாளைக்கு நல்ல ஒரு பாரதி பாட்டு கொடுக்குறேன் அந்த பாரதியார் பாட்டில் அது தியானந்தான் வாணில் தெரியும் புள்ளலாம் நான் எல்லாம் அப்படி ஒரு அருமையான பாட்டு இருக்கு அந்த பாட்டை நான் உங்களுக்கு தரேன் நீங்கள் அதை போட்டு கொண்டாந்து அதை நீங்கள் நல்லா தமிழ்லேயே மனப்பாடம் பண்ணிட்டு அதை திரும்ப திரும்ப பாராயணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் உலகத்துக்கு நமக்கு வித்தியாசம் எல்லாம் நம்ம தான் தோணும் அது வரும் சிஷனை குரு நீ புரிஞ்சின்றிருக்கேன்னு சொன்னால் அது விசாரிக்கணும் அப்படிம்பர் இது மன்னியசே தப்ரமேவாபி நூனம் வேத்தத்வம் எதஸிய தேவேஸ்வதனு மீமாம்சியமே மன்ய மன்னியே விதிதம் நீ பிரம்மம் அறியப்பட்டிருக்கிறது என்று நீ கருதுவாயேயானால் உன்னுடைய அறியப்பட்டிருக்கும் தன்மையானது ஆராய்ச்சிக்குரியதும்பர் எப்படி இருக்கு ஆராய்ச்சிக்குரியதும் பர் நீ அறிந்தது சிறிதுதான் அப்படிம்பர் இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப கான்ட்ரடிக்ஷனாக இருக்கும் சிஷியன் வந்து அறிந்திருக்கிறேன் என்று தான் கருதுகிறேன் அப்படிமா அவர் கேட்டுக்கு இதுக்கு பதில் அவரு உடனே நான் நீ அறிஞ்சிருக்கேன்னு சொன்னாலே ஆராய்ச்சி பண்ணணும் சொல்லியிருக்கேன் நீ அறிஞ்சிருக்கேன்னு சொல்கிற அப்படின்னு புருவத்தை நெறிக்கிறார் அவர் நம்ம கற்பனை பண்ணிக்கணும் என்னப்பா அப்படின்னு இருங்க விரும்ப நீங்கள் பேசிவிடுவாங்க நான் பேசிவிட்றேன் அப்படிங்கிறான் சிஷ்யன் நீங்கள் சொல்லிவிடாங்கோ நான் தெரிஞ்சுட்டுருக்கேங்கிறது எப்படி தெரிஞ்சிட்ருக்கேன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்புறம் விசாரம் பண்ணலாமா வேண்டாமான்னு அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிறான் விஷயம் ரொம்ப அழகு இந்த விசாரம் பண்ணுறது சொல்கிறேன் நான் ஒன்று ஒன்று புரிஞ்சுட்ருக்கேன் நான் தெரிஞ்சுக்கலை தெரிஞ்சுக்கவும் வேண்டியதில்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டுருக்கேன்ட்டான் எப்படி நான் தெரிஞ்சுக்கலை தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டுருக்கேன் ஆ தெரிஞ்சுவிட்டேன் அப்படிங்கிறாரு என்ன தெரிஞ்சதுன்னா ஒன்று தெரிஞ்சது நமக்கு இந்த ஜென்மாவில் இது புரிய போகிறது இல்லைன்னு நாகம் மநே சுவேதே தி நோன வேதே தி வேத தத்வேத தத்வேத நோன வேதேதி வேத சா மந்திரம் சொல்கிறது ரொம்ப அழகு அதாவது நான் அதை அறிந்துவிட்டேன் என்று கருதவில்லை அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிறோம் அப்போ அடுத்த வரி சொல்லுகிறது அந்த மந்திரத்தோட தாக்கல்ய்தான் அதாவது அறிஞ்சுட்டேன்னு சொன்னால் அதை ஆப்ஜெக்டிஃபை பண்ணிவிட்டேன் அறியலேன்னு சொல்ல அறியலேன்னு சொன்னால் புரியலேன்னு ஆகிடும் ஆகையினால் அறியப்படு பொருளாக அறியவில்லை அறியப்படு பொருளாக அறியவில்லை எனவே அறிந்திருக்கிறேன் எனவே அறிந்திருக்கிறேங்கிற அர்த்தத்தில் சொல்கிறான் ஐ டோன்ட் நோ பிரம்மன் ஐ டோன்ட் வாண்ட் டு நோ பிரம்மன் நான் பிரம்மனை தெரிஞ்சிக்கல பிரம்மை தெரிஞ்சிக்க விரும்பலை உங்கள் பாடம் நடத்துகிற லட்சணத்துலேருந்து புரிஞ்சுடுச்சு என்ன நான் பிரம்மனை தெரிஞ்சுக்கலை பிரம்மனை தெரிஞ்சிக்க விரும்பலை அப்படின்னா ஏன்னா நான் தான் பிரம்மன் நான் என்னத்துக்கு பிரம்மனை தெரிஞ்சுக்கணும் நான் நான் பிரம்மனை தெரிஞ்சிக்கலங்கிறது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 சூரியன் இல்லாட்டி விளக்கு என்ன வேணாம் வச்சுக்கலாம் கண் ஒன்றே போதும் பொருளை பார்க்குறதுக்கு வெளிச்சமும் வேணும் கண்ணும் வேணும் வெளிச்சத்தை பார்க்குறதுக்கு கண்ணே போருமே அது உலகத்தை பார்க்கறதுக்கு எண்ணமும் வேணும் அந்த எண்ணத்தை விளக்கும் ஒளியும் வேண்டும் எண்ணத்தை விளக்கிறத ஒரு பொருள் அறிவு அதுவும் வேண்டும் ஆனால் அறிவை பார்ப்பதற்கு எண்ணமே போதும்னா புரியுறதில்ல அறிவை பார்ப்பதற்கு எண்ணம் போதும் பொருளை பார்ப்பதற்கு அறிவும் எண்ணமும் வேண்டும் அறிவை பார்ப்பதற்கு அறிவு நோக்கி எண்ணத்தை திருப்பினாலே போதும் இதுதான் கபாசி த த உபாசி அதை தியானம் பண்ணு கொஞ்சம் மத்தியம் அதிகாரிக்கு உத்தம அதிகாரி என்ன சொல்லுவான்னா புரிஞ்சு கொடுத்தோம் நல்லாவே புரிஞ்சு கொடுத்தோம் போகிறோம் இது அப்படியே இதுலேயே மனசை வச்சுக்கிறதுக்கு எதாவது படிச்சுன்னு இருக்கேன் அவ்வளோதான் ஆதிசங்கரை சொல்கிறார் விவேகூடாணியில் சாஸ்திரம் படித்து விஷயம் புரியலன்னா சாஸ்திரம் படித்து பிரயோஜனம் இல்லை சாஸ்திரம் படித்து விஷயம் புரிஞ்சாச்சுன்னா சாஸ்திரம் தேவையில்லை சாஸ்திரம் படித்து விஷயம் புரியலேன்னு வச்சு உங்களேன் சாஸ்திரம் படித்து பிரயோஜனமே இல்லை சாஸ்திரம் படித்து விஷயம் புரிஞ்சுட்டாச்சுன்னா சாஸ்திரம் தேவையில்லை அவிஜாத்தே பரே தத்துவே சாஸ்திராதிஸ்து நிஷ்பலா விஜாத்தே து பரே தத்துவே சாஸ்திராதி நிஷ்பலா அத்தியனம் பண்ணுறது அப்புறம் தேவையில்லை ஆனாலும் நம்ம இது உலகத்தில் இருக்கிறதுனால ஏதோ நல்ல விஷயங்களை படிச்சுட்டு இருக்கும் இன்னும் கிளாரிட்டிக்கு என்டே கிடையாது தெளிவுக்கு முடிவே இல்லை அது தெளிவு வந்துட்டே இருக்கும் தெளிவான பொருள் த அதை பற்றி தெளிவான பொருளை தெளிவாக புரிஞ்சுக்கிறதுல தான் தெளிவு மெய்ப்பொருள் தெளிவு தான் என்றைக்கும்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 ஸ்ரீ குருபியோ நம ஹரிஹி ஓ முடிக்கிறபோது ஹரிஹி ஓ வேதம் ஆரம்பிக்கிற போதும் சரி வேதத்தை முடிக்கிறபோதும் சரி ஆரம்பிக்கிறபோது மூணு மாத்திரையோடு ஆரம்பிக்கிறோம் முடிக்கிற போது நாலு மாத்திரையோடு முடிக்கிறோம் இதுதான் சம்பிரதாயம் ஆக இந்த முதல்ல வேதத்தில் ஆரம்பிக்கிற போது அக்னிமீலே அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓம்னு சொல்கிறோம் வேத ஆதவ் யஹா வேத ஆதவ் எந்த ஒரு ஓங்காரமானது வேதத்தின் துவக்கத்தில் சொல்லப்பட்டதோ அது என்ன அது எப்படி இருக்குன்னா வேதாந்தேச்ச பிரதிஷ்டிதா வேத அந்தேச்ச ஆதவ் யஹா ஸ்வரா புரோக்தா ஆரம்பத்தில் எந்த ஒரு ஸ்வரம் சொல்லப்பட்டதோ ஓங்காரமானது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 இனிமேல் வரப்போகுது ஓம் தத் பிரம்ம ஓமி தி முன்னாடி பார்த்துட்டோம் ஓம் தத் பிரம்ம பின்னாடி பார்ப்போம் அதனால் வேதாந்தேச்ச பிரதிஷ்டிதா அந்த வேதாந்தத்தில் வந்து நன்றாக உறுதியாக சொல்லப்பட்டிருக்கு வேதாந்தத்தின் முடிக்கிற போதும் அதை பற்றி பேசப்பட்டிருக்கு மாண்டவிக்க உபனிஷத்தில் ஆரம்பமே வந்து ஓமி தே ததக்ஷரம் இதகும் சர்வம் தசிய உபவியாக்கியானம் பூதம் பவத் பவிஷதி சர்வம் ஓங்கார ஏவ்ச்ச அந்நிய த் காலாதித்தீத்தம் தி ஓங்கார முதல் மந்திரம் மாண்டவிக உபரிஷத்தினுடைய முதல் மந்திரம் ஓங்காரத்திலிருந்து தான் இந்த பிரபஞ்சம் உண்டாயிருக்குன்னு ஆரம்பிக்கிறது ஓமித்தே தரம் இதம் சர்வம் தச உபவியாக்கியானம் ஓம் என்கின்ற மந்திரத்திலிருந்து தான் இந்த பிரபஞ்சமே சிருஷ்டியாகி இருக்கிறது அதனுடைய விளக்கந்தான் இந்த உலகம் ஓங்காரத்தின் விளக்கமே பிரபஞ்சம் பூதம் பவத் பவிஷியம் ஓங்காரே தோன்றியது இருப்பது வரப்போவது எல்லாமே ஓங்காரந்தான் த் கால அத்தீத்தம் தி மூன்று காலத்தை கடந்திருப்பதும் ஓங்காரமே ஆகும் அப்படி வேதாந்தே சிஷ்டிதா பிரகர்ஷேக திஷ்டி நன்றாக உறுதியாக இருக்கு அசைக்க முடியாதபடி வேதாந்தத்தில் இது பிரதிபாதனம் செய்ய பட்டிருக்கிறது நன்றாக நம் உள்ளத்தில் நாம் விளங்கி கொள்ளும் வண்ணம் தெள்ளத்தளிவாக வேதாந்தத்திலே ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட ஓங்காரம் விளக்கப்பட்டிருக்கிறது